வணக்கம் ஏப்ரல் 28 எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று புதுச்சேரியில் உள்ள ஆரோவில்லின் உதய தினம் பிப்ரவரி 28 எட்டாம் தேதி அன்று கொண்டாடப்படுகிறது இரண்டு கும்பமேளா நிகழ்ச்சி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பிரயாக்ராஜ் நகரில் நடைபெறுகிறது மூன்று மேக்ரான் கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற்றவர் தீபக் சிங் நான்கு ஜெய்ஷே முகமது அமைப்பின் தலைவர்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 இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சமீபத்தில் தமிழகத்தின் எந்த பகுதியில் சூரிய ஒளி மூலம் கடல் நீரை குடிநீராக மாற்றும் ஆலை அமைக்கப்பட்டுள்ளது இரண்டு லீமா 2019 விமான கண்காட்சி எங்கு நடைபெற்றது மூன்று சமீபத்தில் ஏவுகணை மூலம் செயற்கை தாக்கி அளித்த திட்டத்திற்கு இந்தியா வைத்த பெயர் என்ன நான்கு காமாரே அஸ்ட்ரானமி பிஇவி எனர்ஜி ஸ்பேஸ் த்ரீ எனும் கிரேப்ஸ்ரீ தொலைநோக்கி அமைந்துள்ள எது மீண்டும் சந்திப்போம் நன்றி